ஹதீஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆயிஷா அலி அல்லாஹ அவர்கள் கூறியதாவது எனும் பழமையான போர் பற்றி அன்சாரிகள் புனைந்துள்ளவற்றை அன்சாரிகளை சேர்ந்த இரண்டு சிறுமிகள் என் முன்னே பாடிக்கொண்டிருந்த போது அபுபக்கர் அலி அல்ல அவர்கள் வந்தார்கள் அவ்விரு சிறுமியரும் பாடகையில் அல்லர் தூதருடைய இல்லத்தில் ஷைட்டானின் இசை கருவிகளா என்று அபுபக்கர் அலி அல்லாஹாங் அவர்கள் கேட்டார்கள் இது நடந்தது ஒரு பெருநாளின் போதாகும் அப்போது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அபோ பக்ரே ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் பெருநாட்கள் உள்ளன இது நமது பெருநாளாகும் என்று கூறினார்கள்